வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றே வயதான இரண்டாம் இசபெல்லா ஸ்பெயினின் அரசியாக முடிசூட்டப்பட்டாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு உலகின் முதலாவது மின்சார ட்ராம் ரயில் வண்டி இங்கிலாந்தில் பிளாக்பூல் நகரில் சேவையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜான் ராக் பெல்லர் உலகின் முதலாவது கோடீஸ்வரர் என்ற அந்தஸ்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரின் போது பல்கேரியா கூட்டுப்படைகளுடன் பல்கேரியா கூட்டுப்படைகளுடன் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செக்கோஸ்லாவாக்கியாவின் ஸ்டெட்டட்லாந்து பகுதியை ஆளும் உரிமையை ஜெர்மனிக்கு வழங்குவதற்கான உடன்படிக்கையில் பிரிட்டன் ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அரபு கூட்டமைப்பில் ஓமான் இணைந்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஹெய்த்தியில் இராணுவ புரட்சி இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டனர்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 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் எனும் இந்த நடவடிக்கை நடைபெறவில்லை என பாகிஸ்தான் இன்று வரை தெரிவித்து வருகிறது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கனடா நாட்டின் முதலாவது செயற்கைக்கோளான அலூட் ஒன்று ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சேலஞ்சர்ஸ் விண்கலம் தோல்விக்கு பிறகு SDS 26 ஆறு என்ற விண்கலத்தை நாசா விண்வெளிக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு மூன்றாம் சாமராச உடையார் மைசூர் மன்னர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேய அரசியல்வாதி கிழக்கிந்திய கம்பெனி இராணுவ அதிகாரி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் கிளாட்ஸ்டோன்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 1926. தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு திரு மெய்ஞானம் நடராஜ சுந்தரம் பிள்ளை தமிழக நாதஸ்வர கலைஞர் 1927. தொள்ளாயிரத்தி ஆண்டு கே முகமது மலையாள நாடக திரைக்கதை ஆசிரியர் 1928. தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிஜேஷ் மிஸ்ரா இந்தியவின் முதலாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் 1929. தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சையது அலி கிலானி ஜம்மு காஷ்மீர் அரசியல்வாதி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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குஷ்பு தென்னிந்திய நடிகை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மா திலகராஜா இலங்கை மலையக தமிழ் கவிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நிதேந்திர சிங் ராவத் இந்திய மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆ சிவசம்பு புலவர் ஈழத்து புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரொனால்ட் டீஸ் டீசல் டீசல் இயந்திரத்தை கண்டுபிடித்த பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பி சீனிவாசராவ் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நா சிவராஜ் தமிழக அரசியல்வாதி நீதிக்கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சி டபிள்யூடபிள்யூ கண்ணங்கர இலங்கையில் இலவச கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்